வேதாந்த தேசிகர் குரட்பா ஒன்றன் உரை அறிமுகம் இஃது உபதேசம் விரும்பிய ஓர் வடகலை கூறிய வழி வந்ததாக தெரிகிறது ச மு கந்தசாமி பிள்ளையின் திரு அருப்பா பதிப்பில் இது முதன் முதல் அச்சாகியுள்ளது இதனை ஒளிவடிவாக தந்துள்ளோம் அன்பர்கள் கேட்டு பயன் பெறுக நன்றி